நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி இதுவே நன்மையை தூண்டுகிறது ஆம் ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி இதுவே நன்மையை தூண்டுகிறது என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்